பெரியாருடைய திருமணம் பற்றி மாப்பிள் விரிவான ஒரு கட்டணம் அதை பற்றி தோட தன்னுடைய கருத்து சொல்லுவாரு பார்த்தேன் ரெண்டாவது அதுல இஸ்லாமியர்களுடைய தாலி இப்ப இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இப்ப இன்னைக்கு தர்கா வந்து இதுக்கு அங்க வந்து பழக்கம் ஆனா இந்தியாவுக்குள்ள இங்க வரும் திருப்ப தமிழ்நாட்டில் வந்து இஸ்லாமியர்களுக்குள்ள தாலிங்கிற ஒரு பழக்கங்கள் வந்து இப்ப இதை கருத்துக்களையும் அப்படின் சொல்ல பண்ணி தொடர் வந்து பத்திங்க அதுவும்ி திருமண முறைகள் மணப்பெண்ணை மேடைக்கமே பெரும்பாலும் இந்த இப்போ உள்ள நடைமுறைகள் என்ன இருக்கு அல்லது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்யாணம் இங்கு வந்து மேலே வந்து அந்த நிக்கா திருமண சடங்கு நடக்கும் போதே அந்த மாப்பிள்ளையினுடைய ஏதோ ஒரு மாமியார் அல்லது ஏதோ ஒரு சொந்தக்காரங்க சகோதரி அந்த பெண்ணின் களத்தில் அந்த கரகமணியை கட்டக்கூடிய ஒரு வழக்கம் இல்லை இது பார்த்தாச்சுனா இது வந்து வெறும் இது வந்து மதம் சம்பந்தப்பட்டதாக கூட நான் கருது இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அதிலும் குறிப்பாக ஷாஃபி என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மரபை பின்பற்றக்கூடியவர்களிடம் தான் இந்த பழக்கம் அதிகம் இருக்கு நீங்கள் பாத்தீங்கன்னு கேரளா கன்னியாகுமரி அதுக்கப்புறம் ஷாஃபி மரபு காயப்பட்டினம் மேரப்பாளையம் இந்த பக்கத்தில் பார்த்தாச்சுனா இருக்கு அது ஒரே முறையில் இல்லை நீங்க வந்து இந்த ஓடி கமுதி தேனி இந்த வட்டாரத்தில் நீளமா கெட்டாங்க வடக்கத்தி மரபு முழுக்க வேறுபட்டதாக எது இருக்கு முஸ்லீம்களுடைய நாள் நடக்கும் எனவே அந்த சடங்குகள் தான் அதை தாலி அப்படிங்கறது அது வந்து ஒரு விஷயமே இல்ல நீங்க வந்து நான் மதுரையில திருவள்ளூர் கல்யாணத்துக்கு போயிருக்கிறேன் அங்க வந்து ஒரு சடங்கு நடத்துறாங்க கல்யாணம் நடந்து முடிஞ்ச உடனே தாலி ஒண்ணும் அளவுக்கு என்ன சடங்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த பையன் மணமகன் என்ன பண்றான் அந்த பெண்ணினுடைய மடியில வந்து ஒரு நாளி இந்த அரிசி அளக்கக்கூடிய ஒரு நாளி மாதிரி ஒரு அளவை வச்சுக்கிட்டு அது நிறைய வந்து என்ன பண்றான் அரிசிய கொட்டுறான் அது நிறைய அந்த பெண் என்ன பண்றான் அந்த அரிசி எடுத்து அப்படியே கீழே கொட்டுறான் அரிசியாவது என்ன என்ன சொல்றாங்க கணவன் கொண்டு வரக்கூடிய அந்த செல்வத்தில் கொஞ்சமாவது சேமிக்கணும் இல்லாத செலவழிச்சுடக்கூடாது இதுதான் அந்த சடங்கினுடைய ஒரு விஷயம் எனவே இந்த திருமண முறையில் வந்து இசாமிய திருமண முறையில் வந்து தாலி என்பது ரொம்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு கனியாமுரி வட்டம் இங்க எப்படி தெரியல கன்னியாமுரி வட்டாரத்துல கிறிஸ்தவர்கள் அணியக்கூடிய அந்த தாலின்னு பார்த்தாச்சுனாலேயே கிட்டத்தட்ட அது வந்து எந்த திருடம் பார்த்தாலும் அவனுக்கு கை தரிக்கும் அவ்வளவு பெரிய தாலி ஒரு இருபத்தொரு பூன்னு இருபத்தஞ்சு ஒரு பெரிய வடத்த களத்துல போட்ட மாதிரி போட்டிருக்காங்க ஒரு மாதிரி போட்ட கல்லணம் இல்லன்னா கண்டு அவனுக்கு கல்லணை இல்லை அப்படி ஒரு தன்னை போர் மிக்க கூடிய விலைகளை வந்து அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது கிறிஸ்தவத்தை பொறுத்தவரை அவர் வந்து அது எல்லாரும் சிலுவை போட மாட்டாங்க நீங்க பார்த்தாச்சிலுவை போட்ட தாலின்னு அவர் சொல்ற ஆனா உண்மையிலேயே கிறிஸ்தவர்கள் பெரும்பாலானவர்கள் தாலியில் சிலுவை போடக்கூடியதை குறைக்காது குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் அதுக்கான வாய்ப்பு பரவும் ஏன் அப்படின்னு சொல்லியாச்சினா அவர்களை பொறுத்தவரை சிலுவை என்பது ஒரு அர்த்தத்தை சோகத்தின் குறுக்கிடு நீங்க வந்து வீடுகளில் கதவு டிசைன் பண்ணும் போது ஆசார சொல்லுவே இருக்கு சிலுவை போடாதீங்க சார் ஒருத்தர் வீடு கட்டுனா என்ன சார் சிலுவையை போய் கதவுல வைக்கிறீங்க உங்களுக்கு விஷயமே தெரியாத சிலுவைங்கிறது ஏசுநாத அரைஞ்ச இடம் சார் ரத்தம் இடம் சார் சொல்லுங்க சார் வைக்காட்டீங்கன்னு சொல்றேன் அப்போ நீங்க ஒவ்வொரு ஒரு நுட்பம் இருக்கு அப்ப அவங்க என்ன விதமான பார்த்தாச்சுன்னா ஒரு மாதிரி இலை மாதிரியான ஒரு தாலியை வந்து அவங்க வந்து பயன்படுத்துறாங்க வீட்டிலிருந்து ஒவ்வொரு உறவுக்காரர்களும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வகை காய்கறிகளை கொண்டு போகிற ஒரு பழக்கம் இருக்கிறது அதே மாதிரி இந்த மறுவீடு போர்தல் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இது வந்து அதனுடைய முக்கியமான விஷயம் அதன் பிறகு பெரியாரை பற்றிய அவருடைய பதிவு பெரிய பற்றி அப்படிங்கறத இந்த புக்கு அப்படிங்கறத விட சீர்திருத்த கோலிகள் அப்படிங்கிற அந்த புத்தகம் இன்னொரு முக்கியமானது ஒரு அரசியல் நிலைப்பாடு நீங்கள் இந்து திருமண பதிவு சட்டம் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து கொண்டு வரும்போதே அந்த சட்டத்தின் கீழ் தான் எல்லாருமே நீங்க வந்து தன்னை பதிவு செய்துவிட முடியும் அதுக்கு மேல சட்டத்துல வாய்ப்பு இல்லை நீங்க அவங்களே அவரே அந்த நூல சொல்ற மாதிரி அண்ணா துறை தன்னுடைய காலகட்டத்தில் அந்த மாறிடு சாமி இதுதான் ஒரு நியாயமான விஷயமா இருக்க முடியும் சிக்கல் வந்து கடவுள் மீதான பெரிய நம்பிக்கை எல்லாம் கிடையாது மரணத்தின் பிறகு எனக்கு ஒரு வாழ்க்கை நம்ப நான் செத்து போனா என்னுடைய உடம்ப என்ன பண்ற கேள்வி இருக்கல நான் செத்து போனா என்னுடைய உடம்ப என்ன பண்ற என்னுடைய உடம்பின் மீது யாருடைய அதிகாரம் அதிகாரம் அதிகாரங்கள் நான் வந்து அவருடைய பெரியாரை பற்றி வைத்திருக்கக்கூடிய பதிவு ஆக அதை நான் பார்க்கவில்லை அந்த இந்து திருமண நாத்திகம் பேசிய பலர் அல்லது கடவுள் மறுப்பாளர்கள் பலர் எனவே தெரிஞ்ச எங்க ஊர்ல வந்து பல நண்பர்கள் இன்னும் நாத்திகமா தான் பழிவாசலுக்கே போக மாட்டாங்க நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற நூர் முகமது அவருடைய திருமணம் இஸ்லாமிய திருமண முறைப்படிதான் நடந்தது அந்த திருமண முறையில பதிவு செய்யாமல் எப்படி இதை நாம் எனவே அதை சிக்கலோடு நாம் அதை புரிந்து வேண்டும் என்றுதான் நான் நினைப்பேன் அதை வந்து திராவிட இயக்கத்தின் மீதான விமர்சனமாகவோ பெரியாருடைய விமர்சனமாகவோ நாம் வைப்பதை விடவும் நம்முடைய திருமண பதிவு சட்டங்களில் நம்முடைய சமூக அமைப்புகளுக்குள் இருக்கக்கூடிய சிக்கலை சிக்கலை நாம் எப்படி எதிர்கொள்வோம் இந்த இதை தனி சமூகமாக பார்க்கவேண்டும் சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களை ஒரு தனி அட்டவணைக்குள் கொண்டு வந்திருந்தால் இன்னைக்கு இந்த நூலில் விற்கக்கூடிய பல விஷயங்கள் நீங்கள் இன்னைக்கு அதை வந்து ஒரு பிரிவாக கொண்டு வர தந்தையினுடைய சாதியையோ தாயினுடைய சாதியையோ போடக்கூடிய ஒரு மரபு தான் இருக்கு மதுரையில் சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களை நீங்கள் தனியாக எந்த சாதிக்குள்ளும் சேர்க்காமல் சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்கள் என்கிற ஒரு அடிப்படை அடையாளத்துக்குள்ளே கொண்டு வார்கள் போராடிய பல நண்பர்கள் இருக்கிறார் ஆனால் நம்முடைய அரசு நம்முடைய அரசியல் இயக்கங்கள் பண்பாட்டு இயக்கங்கள் அப்படியான ஒரு இதை திராவிட இயக்கம் பற்றி அவருடைய விமர்சனங்கள் என்பதை நான் இன்னொன்றாக பார்க்கிறேன் திராவிட இயக்கம் முன்வைத்த அந்த தமிழர் திருமண முறை என்பது மிக முக்கியமான திருமண முறை மாலை மாத்து சடங்கு தான் காலி அல்ல தமிழனுடைய பூர்வீக எனவே அந்த அதில் இன்னும் சொல்ல போனால் அவர்கள் முழுக்க அது வந்து ஒரு ராஜாஜினுடைய இன்னொரு குரலாகவே தான் நான் அதை அதை பார்க்கிறேன் திருமணத்தில் பெரியாரை பற்றி அவருடைய விமர்சனத்தில் என்று